திருமணமாகி கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடு சிறு வருடங்கள் இருந்தால் இயற்கையாக தலாக்கானதாக அர்த்தம் என்று கூறுகிறார்கள் மனம் ஒத்து மீண்டும் சேர முடியுமா அப்படி சேருவதற்கு எதிரும் மார்க்கு தரையில் உள்ளதா கணவன் மனைவி மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால இயற்கையா ஏற்படாது தலாக் என்பது அந்த கணவன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் நான் தலாக்கு சொல்லிட்டேன் அப்படி தான் தலாக் ஆகும் கொஞ்ச நாளை பிரிஞ்சிருக்கிறது இயற்கையாக கொஞ்ச நாள் இருபது வருஷம் முப்பது வருஷம் பிரிஞ்சிருந்த பிறகு கூட தலாக்கோ ஆகல அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியுமா தாராளமாக இருக்கின்றன அதை வேண்டும் என்று சொன்னால் நிகழ்ந்துவிடும் வேடிக்கையா சொன்னாலும் நிகழ்ந்துவிடும்